மற்றும் நாள வெளியாகியுள்ள தொகுத்து வாசிப்பவர் தமிழக செய்திகள் வரும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் சென்னையில் நிலத்தடி நீர் இல்லாத நிலை ஏற்படும் என்று நிதி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை தருகிறது தண்ணீரை பாதுகாக்க தமிழக அரசு முன்கூட்டியே தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமக தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் லாரி உரிமையாளர்கள் நாடு முழுவதும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் பொதுமக்கள் சரிபார்ப்புக்காக அளிக்கும் முன்பதிவு ஆவணங்களை அலுவலகத்தில் வாங்கி வைக்க கூடாது என்று சார்பதிவாளர்களுக்கு பதிவுத்துறை தலைவர் ஜே குமரகுருபரன் அறிவுறுத்தியுள்ளார் காவிரியில் தமிழக உரிமையான நூற்றி புள்ளி இரண்டு ஐந்து டிஎம்சி நீர் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று அமைச்சர் டி ஜெயக்குமார் தெரிவித்தார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் இன்று மாலை 5 மணியுடன் முடிவடைகிறது இதுவரை சுமார் முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி உள்ளன. ஒன்பது தேர்வில் குறைவான மதிப்பெண் பெற்றிருந்தாலும் பிலிப்பைன்ஸில் மருத்துவப் படிப்பில் சேரலாம் என்று லிம்ரா நிறுவனம் தெரிவித்துள்ளது அணை பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றுவதை உடனடியாக தடுத்து நிறுத்தும் வகையில் தமிழக அரசு நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இந்திய செய்திகள் டெல்லி அரசின் பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு மம்தா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார் நதிகள் இணைப்பு திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேசினார் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் ரூபாய் பதிமூன்றாயிரம் கோடி கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ள பிரபல தொழிலதிபர் நிரவ் மோடி மீது ஆறு பாஸ்போர்ட்டுகளை பயன்படுத்தியதாக புதிய வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளது குப்பம் வனப்பகுதியில் தமிழகத்தில் இருந்து சென்ற லாரி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் தமிழகத்தைச் சேர்ந்த பத்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் வீட்டு வேலை தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது இன்போசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்திக்கு எழுபத்தி ஓரு வயது ஆகிவிட்டதால் அவருக்கு அரசு பதவி வழங்க முடியவில்லை என கர்நாடக முதல்வர் குமாரசாமி தெரிவித்துள்ளார் திருமலையில் இடிக்கப்பட்ட ஆயிரங்கால் மண்டபத்தை மீண்டும் கட்ட வேண்டும் என திருமலை திருப்பதி தேவஸ்தான தலைமை நிர்வாக அதிகாரியிடம் எம்எல்ஏ ரோஜா மனு அளித்துள்ளார் முதுகலை பட்டம் பெற்ற இந்தியர்கள் அமெரிக்காவில் கிரீன் கார்டு பெறுவதற்கு நூற்றி ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்று வாஷிங்டனை சேர்ந்த கால்டோ அமைப்பு கணித்துள்ளது சீன தலைநகர் பீஜிங்கில் இரவு பத்து மணிக்கு மேல் வாடகை கார்களில் ஆண் ஓட்டுநர்கள் பெண்களை அழைத்து செல்லக் கூடாது என அரசு உத்தரவிட்டுள்ளது வடகொரிய அதிபர் கிம்சாங் உன் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த உலகம் அளவுக்கு அதிகமாக போர்களை பார்த்துவிட்டது இனி அமைதிக்கான வாய்ப்பிருந்தால் அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் ஏமன் நாட்டின் துறைமுக நகரத்தில் அமைந்துள்ள விமான நிலையத்தை சவுதி அரேபிய தலைமையிலான கைப்பற்றியுள்ளன மனித செய்திகள் துணை இந்தியாவில் தான் சமையல் விலை மண்ணெண்ணெய் விலை மிகவும் குறைவு அதே சமயம் பாகிஸ்தானில் பெட்ரோல் விலையும் இலங்கையில் டீசல் விலையும் குறைவு என்பது தெரியவந்துள்ளது ஐடியா நிறுவனங்கள் இணைப்புக்கு தொலைத்தொடர்புத்துறை இன்று ஒப்புதல் வழங்க தகவல் வெளியாகியுள்ளது பிரிட்டிஷ் விசா நடைமுறையில் இந்திய மாணவர்களுக்கு சலுகை அளிக்கப்படாதது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கு டெஸ்ட் அந்தஸ்து வழங்கப்பட்டதற்கு முன்னாள் வீரர் அசாருதீன் ஐசிசிஐ கடுமையாக உள்ளார் இந்தியா ஸ்பெயின் பெண்கள் அணிகளுக்கிடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட ஹாக்கி தொடரில் ஸ்பெயின் அணி இரண்டுக்கு ஒன்று என முன்னிலை பெற்றுள்ளது இன்று கடைசி லீகாட்டம் நடைபெறவுள்ளது மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடி வரும் இலங்கை அணியின் கேப்டன் தினேஷ் சந்திமால் மீது பந்தை சேதப்படுத்தியதாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியா எதிரான இரண்டாவது ஒருநாள் ஆட்டத்தில் முப்பத்தி எட்டு ரன்களில் வெற்றி பெற்றது இங்கிலாந்து அணி சதம் அடித்த ஜேசன் ராய் ஆட்ட நாயகராக தேர்வு செய்யப்பட்டார் உலகக்கோப்பை தொடரில் சி பிரிவில் பெரு அணியை ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது டென்மார்க் அணி மற்றொரு ஆட்டத்தில் பிரான்ஸ் அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது ஹர்பஜன் சிங் நேற்று தந்தைய தினத்தை முன்னிட்டு தமிழில் தந்தைய தின நல்வாழ்த்துக்களை கூறியுள்ளார் மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே பிக்பாஸ் சீசன் டூ நேற்று முதல் ஆரம்பமானது இதில் மீண்டும் நடிகை ஓவிய கலந்து கொள்வது அவரது ரசிகர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது விஜய் சாருடன் ஒரு படம் செய்தால் கண்டிப்பாக அது காதல் கலந்த அரசியல் கதையாகத்தான் இருக்கும் என்று இயக்குனர் ப ரஞ்சித் கூறியுள்ளார் பிலிம்பேர் விருது விழாவை புறக்கணித்த நயன்தாராம் விஜய் சேதுபதி கார்த்திக் குஷ்பு உள்ளிட்டோருக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல சுவையான தகவல்களை செவிமடுக்க இணைந்திருங்கள் நற்றினையுடன் நன்றி வணக்கம்